தொள்ளாயிரத்தி பதினைந்து நோயை விசாரிக்க என்னிடம் அப்போது நான் அவர்களிடம் நீங்கள் பார்க்கும் இந்த கடினமான நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது நான் செல்வமுடையவன் எனக்கு ஒரு மகளை தவிர வேறு வாரிசை இல்லை என்று கூறினேன் இது நீண்ட ஹதீசின் ஒரு பகுதியாகும் ஐந்து 5668, ஆறு எட்டு முஸ்லிம் ஒன்று